வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒரு முத்து இன்று ஒன்பதாவது முத்தாக உதிரிகிறது திரு நாகூர் எழுதியுள்ள ஒரு இடதுகால் கொஞ்சம் முன்னே இருக்கிறது கைகள் இடுப்பில் என்ன இது யாராவது நிர்வாண சாமியாரா என்று கேட்கிறீர்களா அப்படியெல்லாம் இல்லை அது ஒரு அழகான அற்புதமான சிலை அதுவும் ரொம்ப காலத்துக்கு முந்தியது எவ்வளவு காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தியது அவ்வகை சிலைகளுக்கு பெயர் சரி இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று என்கிறீர்களா விஷயம் இல்லாமலா சொல்வேன் இருக்கிறது ரொம்ப முக்கியமான உண்மை அதுவும் உங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அதில் கிடைக்கும் வெற்றிகள் சம்பந்தப்பட்டது பூரோஸின் கதையை தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வில் அன்றாடம் நடக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தின் நாம் கவனிக்க தவறுகிற விஷயத்தின் பின்னால் இருக்கும் ஒரு மகா உண்மையை அர்த்தம் கலிபோர் ஒரு அருங்காட்சியகம் இருந்தது அழைப்பார்கள் அங்கே ஒரு நாள் பெக்கினா என்ற ஒருவர் வந்து தன்னிடம் ஒரு கூரோஸ் இருப்பதாகவும் அதை விற்க விருப்பம் என்றும் சொன்னார் உலகத்தில் மொத்தமாகவே கிட்டத்தட்ட இருநூறு கூரோஸ்கள்தான் இருந்தனவாம் எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக அது உண்மையான கூரஸ் தானா அல்லது கூரோஸ் போன்ற போலியா என்று கண்டுபிடிக்க பதினான்கு மாதங்கள் அந்த சிலை பலவிதமான பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது கடைசியில் அது உண்மையான கூரோஸ் தான் கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தைய சிலைதான் என்று ஆராய்ச்சிகளில் முடிவில் சொன்னார்கள் எனவே பெக்கினாவின் அந்த சிலையை பத்து மில்லியன் டாலர்களுக்கு வாங்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது பத்து மில்லியன் என்றால் ஒரு கோடி ஆனால் ஒரு கோடி ரூபாய் அல்ல ஒரு கோடி டாலர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த கூரோஸை பொதுமக்கள் பார்வைக்கு வைத்தார்கள் ஆனாலும் அந்த கூரோஸில் ஒரு குறை இருந்தது என்னவோ அதில் சரியில்லை இப்படி முதன் முதலில் சொன்னவர் ஒரு இத்தாலிய கலைப்பொருள் வரலாற்று அவர் பெயர் ஜெரோ குறிப்பாக சிலையின் நகங்களில் ஏதோ குறை தென்படுவதாக அவர் சொன்னார் எவ்ளின் ஹாரிசன் என்ற கிரேக்க சிலை நிபுணி சிலையின் தலையிலிருந்த துணியை நீக்கியவுடன் இதை வாங்கப் போகிறீர்களா கேட்க ரொம்ப வருத்தமாக இருக்கிறதே என்று சொன்னார் பார்த்ததும் என்றார் நியூயார்க்கின் அருங்காட்சியக இயக்குநர் கோவிங் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள ஒரு சிலையை பற்றி கூறும் வார்த்தையாது ஆனால் அவர் தொடர்ந்து இந்த சிலையை வாங்கிவிட்டீர்கள் என்றால் பணத்தை திரும்பக் கெட முயற்சி செய்யுங்கள் வாங்கவில்லை என்றால் வாங்காதீர்கள் என்றும் சொன்னார் ஜெரோ எவ்ளின் ஹாரிசன் மற்றும் அருங்காட்சியக பொறுப்பாளர் இந்த மூவரும் சிலை பற்றி கருத்துச் சொல்ல எடுத்துக்கொண்ட நேரம் இரண்டு வினாடிகளுக்கும் குறைவு மாத ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலைக்கு எதிராக சில கருத்துக்களை இவர்கள் உதிர்த்தார்கள் எதை எடுத்துக்கொள்வது எது அறிவுக்கு பொருத்தமானது முன்னதா பின்னதா சந்தேகம் முன்னதுதான் ஆனாலும் சந்தேகம் என்று ஒன்று வந்துவிட்ட பிறகு உறுத்தல் இல்லாமல் வாங்க முடியுமா என்ன எனவே சிலையை ஏதென்சுக்கு அனுப்பி மறுபடியும் நிபுணர் குழுவிடம் ஒப்படைத்தார்கள் பின்னர் தான் ஒவ்வொன்றாக வெளிவந்தது சிலை பற்றி சமர்ப்பிக்கப்பட்ட கடிதங்கள் ஆவணங்கள் யாவும் போலியானவை சிலை பூமிக்கு கீழே இருந்ததே இல்லை என்பன போன்ற பல அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளிவந்தன இரண்டே வினாடிகளில் பார்த்தவுடன் சிலைக்கு எதிராக மனதில் உதித்த கருத்துக்கள் தான் கடைசியில் மிகச்சரியாக இருந்தன அமெரிக்காவின் மாநிலமான அயோவாவில் ஒரு பரிசோதனை நடந்தது அங்கிருந்த கிளப்புகளில் நடந்த ஒரு சூதாட்ட பரிசோதனை அது நான்கு அடுக்குகள் கொண்ட கார்டுகள் இருக்கும் அவை இரண்டு நிறங்கள் கொண்டவை நீளமும் சிவப்பும் சிவப்பு வந்தால் நஷ்டம் நீளம் வந்தால் லாபம் ஆனால் எந்த நிறம் எந்த அடுக்கில் அதிகமாக இருக்கும் என்று தெரியாது கிட்டத்தட்ட எண்பது கார்டுகளை எடுத்தெடுத்து போட்டவென்தான் எந்த அடுக்கில் எந்த விதமான கார்டுகள் இருக்கும் என்று தர்க்க சிந்தித்து யூகிக்க முடியும் ஆனால் சிலர் பத்து பதினைந்து கார்டுகள் போட்ட உடனேயே அடுத்தடுத்து லாபம் தரக்கூடியது என்று கண்டுபிடிக்க ஒரு இணைத்தார்கள் அவர்களது உள்ளங்கையில் வியர்வை ஏற்படுவதை அந்த எந்திரம் பதிவு செய்தது அப்படி ஏற்படும் அவர்கள் சரியான லாபம் கொடுக்கும் நிற எடுத்தார்கள் அவர்களுக்கே தெரியாமல் ரொம்ப தர்க்கரீதியாக சிந்தித்து நாம் ஒரு முடிவுக்கு வரும் வேறுவிதமான நம் மூளையின் இன்னொரு பகுதி அதுவாகவே சிந்தித்து மிகச் சரியான முடிவுக்கு வந்துவிடுகிறது அதன்படி நடக்க நம் உடலையும் தூண்டுகிறது சிந்திக்கும் மூளையின் அந்த பகுதியை ஆங்கிலத்தில் அடாப்டிவ் அன்கான்சியஸ் என்கிறார்கள் அந்த அடாப்டிவ் அன்கான்சியஸ் தான் உள்ளங்கையில் வியர்வையை ஏற்படுத்தியிருக்கிறது அது ஏற்பட்டவுடன் அப்படி ஏற்பட்டதே தெரியாமல் விளையாடியவர்கள் சரியான காடுகளில் தேர்ந்தெடுத்தார்கள் எல்லாம் ஒரு சில வினாடிகளிலேயே என்ன நடக்கிறது என்று நாம் கண்களுக்கு தெரிந்து மூளைக்குள் மீண்டும் பதிவாகதற்குள் அப்படியானால் மூளை செயல்படும் வேகம் மிகவும் அபாரமானதாக இருக்கிறது என்று அர்த்தம் நாம் தான் எப்போதும் ரொம்ப கவனமாக யார் மீதும் மோதக்கூடாது என்று இருபது நாற்பதிலேயே நம் சிந்தனையை ஓட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மூளையின் ஒரு பகுதியான அடாப்டிவ் அன்கான்சியஸ் யார் மீதும் மோத முடியாத முன்னூறு வேகத்தில் ஆகாயத்திலேயே பறந்து வேலையை முடித்துக் கொள்கிறது உண்மையில் அது ஒரு ராட்சச கணினியை போல வேலை செய்கிறது ஏகப்பட்ட தகவல்களை கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் உள்வாங்கி அலசி ஆராய்ந்து அப்படியெல்லாம் நடந்ததற்கான அறிகுறியே இல்லாமல் முடிவை மட்டும் கொடுக்கிறது இன்னொரு விதத்தில் புரிந்து கொள்வதானால் இப்படி சொல்லலாம் நம் ஒவ்வொருவர் மூளைக்குள்ளும் ஒரு பெண் ஒளிந்து பெண்களின் மூளைக்குள்ளும் தான் பெண்கள் எப்போதுமே எந்த விஷயத்திலும் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் பற்றி விழாவாரியாக என் மனைவியிடம் சொன்னால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று சட்டென்று சொல்வாள் எனக்கு எரிச்சலாக வரும் ஆனால் கடைசியில் அவள் சொன்ன மாதிரி தான் நடக்கும் அப்போது அவள் என்னை பார்த்து ஒரு புன்னகையை வீசுவாள் புன்னகையா அது ஹிரோஷுமா நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டுகளை விட மோசமானது அது இப்படி ஒரு முறை அல்ல பல முறைகள் நடந்துள்ளன எப்படி இது பெண்களுக்கு மட்டும் சாத்தியமாகிறது பெண்கள் இயற்கையிலேயே உள்ளுணர்வு பூர்வமாக வாழ்பவர்கள் இயற்கையோடு அதிகமாக இணைந்தது பெண் மனம் அதனால் ஒரு காரியத்தின் முடிவு முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது ஆனால் இப்படி ஒரு சிறப்பு அம்சம் தங்களிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் குறைவு உள்ளங்கை அரித்தால் பணம் வரும் என்று சொல்கிறார்களே அதுவும் இது மாதிரியானதுதான் பணம் வரப்போவதை முன்கூட்டியே அடாப்டிவ் அன்கான்சியஸ் உள்ளங்கை அரிப்பு மூலமாக அறிவித்து இனிமேல் உள்ளங்கை பேசும்போது கவனமாக கேட்பது நல்லது நன்றி வணக்கம்